النبي النبي صلى صلى الله الله الله عليه عليه وسلم وسلم رب البيت كما صدق مولانا رسوله على ذلك من والحمد لله العالمين ும்ல்லாது எம்பெருமான சகல்வாக அழைப்பு செல்லும் அவர்களின் மீது அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவரீங்கள் தவக தாவரீங்கள் சுகதாக்கள் சாதிகங்கள் நாதாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அப்பாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாகும் கண்ணியத்திற்கும் இறை உரித்தான அப்பாவின் நல்லடியார்களே இன்றைக்கு தாகம் தணிக்கும் தாகம் ஒரு தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் மறுமை நாளையில் மஸர் மைதானத்திலே சில தாகத்தோடு இருப்பார்கள் அந்த தாகம் தணிக்கப்பட வேண்டுமானால் உலகத்திலே சில அமள்களின் மீது நமக்கு தாகம் இருக்க வேண்டும் அந்த அமல்களின் மீது நமக்கு தாகம் இருந்தால் மறுமையிலே ஏற்படுகிற தாகம் நமக்கு தணிக்கப்படும் மறுமையிலே யார் யார் தாகத்தோடு இருப்பார்கள் தாகம் தணிக்கப்பட வேண்டுமானால் நாம் இந்த உலகத்திலே என்ன அமல்களை கையாள வேண்டும் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கப் போகிறோம் அன்பிற்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே குரானிலிருந்தும் அதீதிலிருந்தும் நீங்கள் கேட்டால் நாளை மறுமை நாணையிலே ஒரு பத்து சாரா நாகத்தோடு இருப்பார்கள் கடுமையான கஷ்டப்படுவார்கள் மகிஷர் வழியிலே என்று மாணவி சல்லா அனைவ செல்லும் அவர்களும் குருஹானும் சொல்வதை பார்க்க முடியும் அதிலே முதலாவதாக முஸ்லிம்கள் என்பவர்கள் தனியாக வேதனை கொடுக்கப்படுகிறார்கள் முக்மீதாக இருப்பவர்களுக்குரிய பத்து அம்சங்கள் என்னென்ன அம்சங்கள் இருக்கக்கூடாதோ அதை பெருமானார் சதல்லா மனைவி செல்லமன்றவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் அதிலே முதலாவதாக பெருமை யார் இந்த உலகத்திலே பெருமையோடு வாழுகிறார்களோ நான் தான் நான் தான் என்று வாழுகிறார்களோ இவர்கள் நானே மறுமையிலே தாகத்தோடு இருப்பார்கள் தீர்க்கப்படாத தாகமாக இருக்கும் பெருமானார் சதல்லா மனைவ செல்லமன்றவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் நமிகுநா சுதைமான வசலாம் அவர்களுடைய வரல சுலைமா நடிகிற்கு அல்லா அற்புதமாக ஒரு விரிப்பை கொடுத்திருந்தார் அந்த விரிப்பை ஜின்கள் செய்கிறார்கள் ஏனென்றால் ஜின்களினுடைய ஒட்டுமொத்த ஆதிக்கம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜின்களுக்கும் அரசர் யார் என்றால் சுலைமான் அலிகம் ஒட்டுமொத்த ஆதிக்கமும் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு இந்த ஜின்கள் சேர்ந்து ஒரு வேலை செய்தது தங்கத்தாலும் ஹரீர் பட்டுக்களாலும் விலை உயர்ந்த பட்டாலும் ஒரு கம்பளம் செய்து அந்த கம்பளம் அவர்களை தூக்கிக் கொண்டு பறக்கும் அந்த கம்பளத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் தற்சீரை எழுதுவார்கள் ஒரு பர்ஷ் நீளம் ஒரு பர்ஷ் அகலம் ஒரு பர்ஷக என்றால் ஏறத்தாழ மூன்று மயில் நீளம் மூன்று மயில் அகலம் அந்த கம்பளத்தினுடைய அகலம் மூன்று மயில் நீளம் மூன்று மயில் அந்த கம்பளத்திற்கு மேலே மூவாயிரம் குறிசிகள் இருக்குமா நாற்காலிகள் தங்கத்தாலும் வெள்ளியினாலுமான நாற்காலிகள் மூவாயிரம் அதிலே சுனைமா நிலையில் சில மட்டும் பரப்பதல்ல அமைச்சர்கள் உலமாக்கள் குசராக்கள் எல்லோரும் சேர்ந்து பரப்பார்கள் அறிஞர்கள் எல்லாம் காட்டு தூக்கிக் கொண்டு செல்லும் எந்த அளவிற்கு செல்லும் என்றால் மழக்குகளினுடைய தஸ்பீகை கேட்கிற அளவிற்கு செல்வார்களாம் என்றைய விஞ்ஞான உலகத்திலே நாம் ராக்கெட்டை பற்றியும் செட்டை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஏறத்தால மூவாயிரம் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து நபிகுலா துறைவான நிகைச்சலாத்தையும் பற்றி ஒரு ஆணும் அதை தூத்திருக்கிறவர்களான காற்று தூக்கிக் கொண்டு பறக்கும் ஒரு நாள் அந்த கம்பளத்திலே தடுமாற்றம் வருகிறது என்ன மூவாயிரம் சேர்கள் போடப்பட்டிருக்கிறது தடுமாறின மேலே பறந்த கம்பளம் வேகமாக கீழே இறங்குகிறது ரபுலால கேட்கிறார்கள் விஞ்ஞானமாக பழுது பார்த்திடலாம் கம்பளம் ரபுலாலமீன் தூக்க வைக்கிறான் பறக்க வைக்கிறான் இறக்குகிறான் இதில் என்ன பழுதுபாக்குது அல்லாஹிடத்திலே கேட்கிறார்கள் நீதான் உயர்த்திச் செல்கிறாய் ஆனால் நீ திடீர் என்று கீழே இறக்கினாயே என்ன காரணம் மனசுல கொஞ்சம் பெருமை இருக்கிறோமே மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறதே நாம் இந்த நாட்டினுடைய அரசரே என்ற மமதம் லேசாக தலை தூக்கியது ஒரு சாட்சி தட்டினர் என்கிறார் அன்பிற்குரியவர்களே சுலைமான நிகழ்ச்சி செலாத்திற்கே இந்த நிலை என்ற நாம் எம்மா யோசித்து பார்க்க வேண்டும் வரலாற்றிலே ஒரு செய்தி பதிக்கப்பட்டிருக்கிறது அபாயசீது இஸ்லாமில் அமர் புல்நாஹி தாலாவிடத்தில் ஒருவர் வந்து சொன்னாராம் நான் முப்பது வருஷமா அப்புல் அலமீ வணங்கிக் கொண்டே இருக்கிறேன் ஆனால் பலன் ஒன்றும் எனக்கு தெரியலையே முப்பது ஆண்டுகளாக வணங்குகிறேன் வணங்குகிறேன் ஆனால் எந்தவிதமான பலனும் எனக்கு தெரியவில்லை அபாயசீது இஸ்லாமி சொன்னாங்களா முப்பது வருஷம் அல்ல முன்னூறு வருஷம் வணக்கினாலும் பலன் தெரியாது காரணம் நீ வணங்கிக் கொண்டு நம்முடைய வணக்கம் தான் சிறந்தது சிறந்தது என்று நினைக்கிறாய் அதனால் முன்னூறு ஆண்டுகள் வணங்கினாலும் உனக்கு வணக்கத்திற்கான ருசி தெரியாது என்றார்கள் இன்றைக்கு நம்ம நிறைய பேர்கள் அப்படி உண்டு நான் இந்த ரம்ஜான் எட்டு குரான் குடிச்சிட்டேன் பத்து குரான் குடிச்சிட்டேன் இருபது குரான் குடிச்சிட்டேன் நாற்பது குரான் குடிச்சிட்டேன் எத்தனை முடிக்கிறீர்கள் என்பது நோக்கமல்ல அதை எப்படி முடிக்கிறீர்கள் என்பதைத்தான் அவர்கள் அடவை பார்க்கிறார் மமதை கூடாது என்கிறார்கள் கூப்பா மாநகரத்திலே அபுகனிப்பார் அகமதுல்லாஹித்தான அலைகள் அவர்கள் நடந்த வரலாறு ஒன்றை சொல்லுவார்கள் அபுகனிப்பார் அகமது நாஹினுடைய ஆட்சி காலத்திலே ஒரு பெரிய பணக்காரர் ரஜுக்கு செல்கிறார் காபாவை வளம் வருகிற பொழுது தன்னுடைய தோழர்களோடு சேர்ந்து சுட்டுகிற பொழுது நான் சுற்றுகிற நேரத்திலே தவால் செய்கிற நேரத்திலே வேறு யாரும் சுற்றக்கூடாது என்று நினைக்கிறார் பெரிய கோடீஸ்வரர் யாரும் சுற்றக்கூடாது மக்கள் தடுக்கப்படுகிறார்கள் இவர்கள் மட்டும் இவர்களை சார்ந்தவர்கள் மட்டும் சுட்டிக்கொண்டிருக்கிறார்கள் காபத்துள்ளா உலகத்திற்கு பொது ஆலயம் அங்கே பணிவு மேற்கொள்ளப்பட வேண்டும் அங்கு யார் பெருமையோடு வாழ்கிறார்களோ அங்கு யார் பெருமையை மேற்கொள்கிறார்களோ உலகத்திலேயே நமலாலமி அவர்களை சிறுமையாக்குவார் என்பது வரலாறு இவர் பெருமையோடு சுட்டுகிறார் நாம் மட்டும்தான் சுட்டுகிறோம் நம்முடைய தோழர்கள் மட்டும்தான் சுற்றுகிறார்கள் என்று சுட்டுகிறார் அபோமினி பார் அஹமத்துள்ளாஹி தலை சொல்கிறார்கள் இவருடைய அந்திம நான் பார்த்தேன் தெருக்களில் பிச்சு எடுப்பதை கண்டிருக்கிறேன் தெருக்களில் பிச்சை எடுக்க ரபுல் ஆலமியில் எங்கு கண்ணியமாக வாழ வேண்டுமோ அந்த தன்னுடைய ஊரிலே பிச்சை எடுக்கிறார் எங்கு பணிபோடு இருக்க வேண்டுமோ காபா அங்கே பெருமை கொண்டதா ரபுல் ஆலமி தன்னுடைய ஊரிலே சிறுமைப்படுத்திக் காட்டுகிறார் அல்லா உங்களுக்கு பிடிக்காத ஒன்று பெருமை இவனுடன் அப்துல் அஜீஸ் அம்மத்தில்லாகித்தாராலே இவர்களுடைய மரணாரை எழுதுவார்கள் தன்னுடைய மகன் நாட்டினுடைய அரசர் இல்லையா அதனால மகன் நினைக்கிறார் நாம ஒரு மோதிரம் வாங்கி போடணும் என்று நினைத்து ஆயிரம் திருகத்திற்கு மோதிரம் வாங்குகிறார் வாங்கி போட்டு என்ன சந்தோஷம் இருக்கும் ஆயிரம் திருகத்திற்கு மோதிரம் வாங்கி இருக்கிறோம் என்று தன்னுடைய தகப்பனார் இடத்திலே கொண்டு போய் நான் எனக்கு பிடித்தமானே மோதிரம் ஆயிரம் திருகத்திற்கு நான் வாங்கி இருக்கிறேன் என்று சொல்லி தகப்பனார் இடத்திலே கொடுக்கிற பொழுது இதை அப்படியே மீண்டும் கொடுத்துவிட்டு அந்த ஆயிரத்தை வாங்கி ஏழைகள் ஆயிரம் பேர்களுக்கு உணவளி என்றார் ஒரு வெள்ளிதிரத்தை வாங்கி போடு ஆனால் ஒருவருக்கு ரகமத்து செய்வானாக தன்னுடைய நப்சின் கதரை அறிந்து அடக்கத்தோடு இருந்தவருக்கு அல்லா ராமச்சிவானாக என்று பொறியார்கள் உனக்கு ஏன் இந்த பெருமை ஆனால் இன்றைக்கு அன்று கூறியவர்களே நம்முடைய சமுதாயத்திலேயே தங்கச் செயின் போடுறது இருக்கிறது பெருமைக்காக வெள்ளியிலேயே தங்கச் செயின் போடுவதை போன்று தங்கத்திலேயே மோதிரம் போடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பெருமையை வெளிப்படுத்துகிற சாதனம் எதுவாக இருந்தாலும் ரபுடாரமி காட்டிக்கிறார் நாளை மறுமையிலே மக்சரிலே இவர்கள் தாகத்தோடு இருப்பார்கள் என்கிறார் பிரபுடாரவிவளவு பெரிய ஊழியவன் ஒரு நாள் சிறகா உன இபிலி சந்தித்தானுக்கும் ஆடா நான் தான் அல்லான்னு சொல்றியே அந்த அளவுக்கு துணிச்சல் உனக்கு எதனால வந்துச்சுன்னு கேட்டான் இபிலிஸ் என்னிடத்தில் ஆயிரம் சூனியக்காரர்கள் இருக்கிறார்கள் எதை சொன்னேனோ உடனே அதை செய்து விடுவார்கள் ஆயிரம் சூனியக்காரர்கள் என்னிடத்தில் இருக்கிற காரணத்தினால் நான் எதை சொல்லுகிறேனோ அதை செய்கிற காரணத்தினால் நான் தானே அலை அவர்களுடைய தூணிய அச்சனையும் நான் உடைக்கிறேன் என்று போட்டி நடக்கிறது படையையும் அலை நான் என்னுடைய படையையும் அழைக்கிறேன் தெரியல உலகத்தில் எங்கெல்லாம் சூனியம் நடக்கிறதோ அதெல்லாம் இபிலிசின் வட்டாரங்களால் தான் நடக்கும் அழைக்கப்பட்டு அத்தனை பேர்களும் இப்பிலிஸ் இடத்திலே சரணடைந்தார்கள் தோற்று போனார்கள் இப்பொழுது இபிலீஸ் சொல்லுவான் குராகனை பார்த்து என்னிடத்திலே நீ தோற்றதை ஏற்றுக்கொள்கிறாயா ஆம் ஏற்றுக்கொள்கிறேன் இப்ப சொல்லுவான் இபிலிஸ் நான் கூட உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களையும் வழிநடுக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நான் கூட நான் அல்ல என்று சொன்னதே இல்லையடா நான் அல்ல சொன்னதே இல்லை ஆனால் நீ அல்லா என்று சொல்லிவிட்டாயே எவ்வளவு பெருமை எவ்வளவு பெருமை பிரபுலானவில் உன்னை எப்படி சிறுமைப்படுத்துகிறான் என்பதை நீ பார் என்று உலகத்திலேயே இவ்வளவு சொன்ன வார்த்தைகளை பார்க்கப்படுகிறது கடைசில நைன் நதி என்னுடைய ஆட்சிக்கு கீழ் ஓடுகிறது என்றான் நைன் நதிக்கு கீழ் அவன் ஓடினான் இதை வரல நவீனா மூசா அலிகலாத்தை பற்றி ரூகுல் பயானில் எழுதுவார்கள் மூசா அலிகலாத்துக்கு கடுமையான உடல்நிலை போட உடல்நிலை சரியில்லை உடனே அல்லாஹுடத்திலே கேட்டுவிட்டார்கள் எந்த மருத்துவரையும் பார்க்கவில்லை தெரியும் அல்லா என்ன செய்வார் அதனால் யா எனக்கு கடுமையான உடல்நிலை கோடாராக இருக்கிறது நவிமார்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனே அல்லாஹுடத்திலே தான் அணுக வேண்டும் இதுதான் அவர்களுக்குரிய முறை யல்லா எனக்கு கடுமையான பிரச்சனையாக இருக்கிறது அதனால் உன்னிடத்திலே உன்னுடைய பொக்கிசம் ஒன்று இருக்கிறது என தெரியுமா கமீசுல் ஆபியா அல்லாஹினுடைய பொக்கிசத்தில் ஆரோக்கியம் என்ற ஒரு ஆடை இருக்கிறது அந்த ஆணையினுடைய காற்றுப்பட்டாலே நமக்கு ஆரோக்கியம் வேண்டும் அதுக்கு பின்னாலே இவருக்கு நோயே வராது ஆரோக்கியம் என்ற ஆணை இருக்கிறதே ரமுல் ஆலமையிலே உன்னுடைய பொக்கு செலுத்திலே அந்த ஆணையை எனக்கு நீ போர்த்துவாயாக என்று ரமுல் ஆலமீ இடத்தில் கேட்க சிவரையில் சலாத்தின் மூலமாக அந்த ஆடை போர்த்தப்படுகிறது இதற்கு பிறகு மூசாலை சலாத்தினுடைய வரலாற்றிலே அவர்களுக்கு நோய் ஏற்பட்டதாக வரலாறு அந்த ஆணை போர்த்தப்பட்டதற்கு பிறகு நோய் ஏற்பட்டதாக வரலாறு பல்லாச்சியில் சேனகுத்தாளா நான் உனக்கு ஏந்திரிகமா இந்த ஆணையை நான் போர்த்தினேன் நீ எடுத்து எடுப்பிலேயே என்னை அழைத்தாய் உன் மனதிலே பெருமை வரவில்லை அது மட்டும் வந்திருந்தால் நீ நோய் பிடித்தே இறந்திருப்பாய் என்கிறான் பண்புக்குரியவர்களை என்னை பார்க்கவள் அகாயிபுரி மலாயித்தா என்றே ஒரு பித்தா எழுதியிருக்கிறார்கள் மலக்குகளினுடைய ஆச்சரிய செய்திகள் பெருமானா செல்லல்லா பழிவேசல் சொன்ன செய்திகளை அதிலே மலக்குகள் அல்லாஹ் லட்சம் கோடான கோடி வழக்குகளை படைத்திருக்கார் ஒரு மலக்கு அல்லாஹிலே போய் கேட்டாரா ஒரே ஒரு மலக்கு அல்லாஹிலே மலக்குகளினுடைய ஆற்றலை கன்சிமிட்டும் நேரத்தில் ஏழு வானத்தை கடப்பார் அவ்வளவு ஆற்றல் வழக்குகளுக்கு இருக்கிறது என்ன விஞ்ஞானம் அந்த வழக்குகளுக்குள்ளே நுழையவில்லை இன்னும் விஞ்ஞானம் ஜின்களுக்குள்ளே நுழையவில்லை இன்னும் விஞ்ஞானம் வானத்திற்கு செல்லவில்லை இன்னும் விஞ்ஞானம் கவுருக்குள்ளே செல்லவில்லை இன்னும் விஞ்ஞானம் இந்த உயிரை பற்றி இது எல்லாம் இசலாம் சொல்கிறது தோண்டி எடுங்கள் என்கிறது இஸ்லாம் குரான் இன்னும் தோண்டுங்கள் ஐந்து கூட குரானில் இந்த சமுதாயம் விஞ்ஞானத்தை எடுக்கவில்லை இந்த மலக்கு அல்லாஹிடத்தில் போய் கேட்கிறார் யா எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை ரபுலாலமீனே நிறைவேற்றிக் கொடுக்கிற ரகுலாலமீனே என் ஆசையை நிறைவேற்றிக் கொடு என்று கேட்கிற பொழுது உனக்கு என்ன ஆசையா அல்லா உன்னுடைய அரிசை ஒரே ஒரு தடவை சுத்தி வந்திருக்க அவ்வளவுதான் உன்னுடைய அரிச ஒரே ஒரு தடவை சுத்தி வந்துடணும் அல்லா சொல்லுவான் உன்னால முடியாது அப்பா ஏன் முடியாது அதற்கு எல்லாம் நீ ஆகிப்படுகிற யாழ்லா எப்படியாவது எனக்கு அனுமதி விடு நான் சுற்றி வந்து விடுகிறேன் சரி சுத்திக்கொள் இருபதாயிரம் ஆண்டுகள் சுற்றுமா அந்த வழக்கு இருபதாயிரம் ஆண்டுகள் சுட்டுவார்கள் சுற்றிவிட்டு யாழ் தா நான் இப்பொழுது எங்க வந்திருக்கிறேன் என்று மழைக்கு கேட்கும்போது என்ன அரிசிக்கே நீ வரலா இன்னும் அரிசிக்கே வல்லையே இருபதாயிரம் ஆண்டுகள் சுற்றியதற்கு பிறகு இன்னும் அரிசிக்கே வல்ல நீ இன்னும் அரிசையே பார்க்கல மழைக்கு விட்ட மாதிரி இல்லை யாரா கூடுதல் பவர் கூடுதல் சக்தியை எனக்கு நீ வழங்க வேண்டும் ஆனால் உன்னுடைய அரிசியை நான் சுற்றி முடிக்க வேண்டும் கூடுதல் பவர் என திருக்க வேண்டும் எனப்பே என்று கேட்கிற பொழுது தமிழாரமின் அதிகப்படியான இறக்குகளை வழக்குகளுக்கு இறக்கைகள் இருக்கிறது இவரகையில் நடிகாத்திற்கு மட்டும் ஏறத்தால் ஆறுநூறு இறக்குகள் இருக்கிறது இதை போன்று மழக்குகளுக்கு இறக்கைகள் அதை போன்று அவர்களுடைய அந்த நூறான நூறு பிரகாசத்தினாலான அந்த சக்தியை அல்லா அதிகரிக்கிறார் இப்பொழுது நீ பர என்றான் இப்பொழுது நீ சுற்று என்றான் அந்த வழக்கு சுற்ற ஆரம்பித்தார்கள் எவ்வளவு காலம் சுற்றினார்கள் பெருமான சொல்ல எழுபதாயிரம் ஆண்டுகள் சுற்றினார் எழுபதாயிரம் ஆண்டுகள் சுற்றி இப்பொழுது எங்கே வந்திருக்கிறேன் அரை மணி நேரம் தொட்டிருக்கிறாய் என்றார் அல்ல அரசிலிருந்து ஒரு அரை மணி நேரம் நீ என்னுடைய அரசை தொட்டிருக்கிறாய் என்னுடைய அரசு முழுவதையும் நீ சுற்றி வர வேண்டுமானால் உனக்கு அந்த தாக்கத்தில் திபுரகிருக்கே அந்த தாக்கத்தில் என்று ரபுலால சொல்லிக்காட்டுகிறான் என்று சொன்னார் அல்லா ஜல்ல ஷானகு தலாமனுடைய ஆற்றல் என்ன இப்பொழுதுதான் இந்த வழக்கை பார்த்து சொல்லுவான் அல் கிபுரு ஒரு அலுமத்து அல் கிபுருதாய் ஒரு அலுமத்துரிதாய் பெருமை என்பது என்னுடைய மேலாண் கண்ணியம் என்பது என்னுடைய கீழாறை யாராவது அதை தொடர் நினைத்தால் நான் அழித்து விடுவேன் என்கிறான் பெருமை என்பது இறைவனுக்கு மட்டும் சொந்தமான யாரும் அதை தொட நினைத்தால் பிரபுணாலின் அழித்து விடுவதாக சொல்லிக்காட்டுகிறான் என்று சொன்னால் அன்பிற்கு இவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் யார் உலகத்திலே வாழுகிற பொழுது பெருமையோடு வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லா செல்ல சானகுந்தா கொடுக்கிற தண்டனை நாளை மறுமையிலே தாகத்தோடு இருப்பார்கள் இரண்டாவது யார் தாகத்தோடு இருப்பார்கள் யார் உலகத்திலே வாழுகிற பொழுது கோபம் கொண்டு வாழுகிறார்களோ யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விடுவான் சிலர் எப்ப பார்த்தாலும் இந்தி சாப்பிட்ட மாதிரியே அடைவான் தன்னுடைய குடும்பமாக இருக்கட்டும் தொழில்துறையாக இருக்கட்டும் அத்தனையிலும் கோபம் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்களே இவர்கள் நாளை மறுமை நாளையிலே இழலில்லாத அந்த மக்சர் மைதானத்திலே தாகத்தோடு இருப்பார்கள் தாகமும் இவருக்கு தணிக்கப்படாது என்றார்கள் கர்மணி நாயகம் சந்தர்பாக அழைப்பு சில அவர்களுடைய செய்தியை வரலாற்றில் குறிக்கிறார்கள் மலக்கிடத்தில் நான் உலகத்தில் வாழ்கிற பொழுது ஏதாவது வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுங்கள் அந்த வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அதிகப்படுத்துகிறி அதிகப்படுத்துகிற ஒரு களிமாவை வார்த்தையை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் நான் வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்காக அந்த மலக்கு சொன்ன வார்த்தை தகுதி நீ உலகத்திலே வாடுகிற பொழுது கோபப்படாதே என்றார் கோபப்படாதே என்றார்கள் அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இபுனீசனுடைய தாக்கங்களிலேயே உயர்ந்த தாக்கம் எது என்று வரலாறுகளை புரட்டுங்கள் துருவம்தான் இமிலீஷினுடைய தாக்கங்களிலேயே ஒரு ராகிவை பற்றி ஒரு பாதிரியை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள் அவரை போல பொறுமசாலி யாருமே கிடையாது என்று பேசுகிறார்கள் உடனே இம்லீஸ் பொறுப்பேற்றுக்கிட்டான் அவரை கெடுக்கிறத நான் பார்த்துக்கிறேன் அவரை கெடுக்கிறதுக்கு என்னென்ன வழின்னு எனக்கு தெரியும் போய் நல்ல தூங்கிட்டு இருக்கும்போது கலவை தட்டினான் வந்து துறக்கிறாரு ஆளை காணும் இரண்டாவது நம்ம கதவை தட்டினான் ஆழ காணாம் இப்படியே ஏற்கான எழுவது முறை கலவை தட்ட எப்படி இருக்கும் வீட்டுல நம்ம வீட்டுல ஒரு மூணு தடவை கதவர் தட்டி யாருமே இல்ல நாலாவது முறை கதவர் தட்டி வெளியே ஒரு ஆள் என்ன பலா தரஞ்சிருவோம் விளையாடுகிறாயமது முறை ஆடை காணவில்லை தட்டி தட்டி தட்டி கடைசியிலே நூறாவது முறை தட்டுவதற்கு முன்னால் இவரை பார்ப்பதற்காக ஒருவர் வந்திருக்கிறார் இந்த பாதிரியை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறார் பாதிரிக்கு ஏறியதே கோபம் கனப்பாறை தூண்ட கதவை வேண்டியது எமடிக்கிறானோ போற்ற வேண்டியது பாவ ஒரு அப்புறம் ஆடி கதவை தட்டுன உன்ன இவளின் சில ரகத்தியமா இருந்து பார்க்கிறான் வேகமா கதவை தொடர்ந்து போட்டார் ஒரு கோடு எனப்பாரையில அவன் இறந்து போனான் இவளின் சொல்றான் நான் என்ன வேலை செஞ்சேன் பாத்தீங்களா தொண்ணூத்தி ஒன்பது முறை நான் தட்டுனே நூறாவது முறை அவன் தட்டுனான் நான் ஒன்றும் செய்யவில்லை கோபத்தை கிளப்பினாலே எல்லாம் சரியாக என்னுடைய பலையிலே அவன் வந்து இணைந்து விடுவான் இந்த கோபம் உலகத்திலே யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மறுமை நாளையிலே தாகத்தோடு இருப்பார்கள் கண்மணி நாயகம் சொல்கிறார்கள் அழிக்கும் கர்மவ்வாகவது பெண் அவர்கள் வரலாறுகளை நீங்கள் புரட்டுங்கள் போர்க்கிளத்திலே போராடுகிற பொழுது போல் செய்கிற பொழுது ஒருவனுடைய நெஞ்சுக்கு மேலே ஏறி அமர்த்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் அவன் காரி உமிழ்ந்தான் அதிரடியல் லாபத்தில் அப்படியே எழுந்து வந்தார்கள் வரலாறு சொல்கிற அப்படியே எழுந்து வருகிறார்கள் என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது இதுவரை நான் இறைவனுக்காக போராடினேன் இப்பொழுது அவன் என்னை கோபம் ஊட்டியிருக்கிறான் நான் இப்பொழுது அவனை கொள்ளுவேனியானால் என்னுடைய கோபத்திற்காக நான் கொண்டிருக்கிறேன் என்று பொருள் ரகுலார்மே நாளை மாஸ்டர் மைதானத்திலே என்னையும் தாகத்தோடு போட்டு விடுவானே என்ற பயத்தால் நான் எழுந்து வந்துவிட்டேன் என்றார் ஆனா இன்றைக்கு மனைவியோடு கோபப்படுகிற கணவன்மார்கள் நிறைய உண்டு பெற்றோரோடு கோபப்படுகிற கணவன்மார்கள் நிறைய உண்டு இந்த கோபம் என்பதை நம்மை தாகத்தோடு நிறுத்திவிடும் என்றார்கள் கண்மணி நாயகம் சல்லா செல்லப்பட்டவர்கள் மூன்றாவதாக நவீமத் கோல் சொல்லுதல் யார் உலகத்திலே கோல் சொல்லி வாடுகிறார்களோ இவர்களும் நாளை மறுமை நாளையிலே தாகத்தோடு இருப்பார்கள் இங்க உள்ளது அங்க பத்த வைக்கிறது அங்க உள்ளது இங்க பத்த வைக்கிறது அதிசனை வரும் கோள் சொல்பவன் சிறந்தவனா சூனியக்காரன் சிறந்தவனா யார் சிறந்தவன் என்று ஒரு பட்டிமன்றமே நடக்கும் கோள் சொல்பவன் சிறந்தவனா சூனியக்காரன் சிறந்தவனா என்றால் சூனியக்காரனை விட கோள் சொல்பவன் கடுமையாடவன் ஏன் தெரியுமா சூனியக்காரன் ஒரு மாசம் செய்யற வேலையை இவன் ஒரு நிமிஷத்துல செஞ்சோம் ஒரு மாசம் கஷ்டப்பட்டு அடுத்த குடும்பத்தை கெடுக்கிற வேலையை இவன் ஒரு நிமிஷத்துல இங்கே அங்கே கொஞ்சம் பத்த வைப்போம் வேலை புரிஞ்சு அதனால் சூனியக்காரனை விட கடுமையானவன் கோல் சொல்பவன் என்று சொல்கிறார்கள் நவீனா முசாலை இஸ்லாக்கு சலாத்தினுடைய காலத்தில் ஒரு நிகழ்வு நடக்கும் கடுமையான பஞ்சம் மனை வராது அணைத்து செல்கிறார்கள் இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது கடுமையாக பஞ்சம் ஏற்பட்டு விட்டால் மழையில்லை என்றால் எல்லோரும் சென்று வைத்தோதி மனைந்து செய்வோம்னா இதை போன்று மூசா அழகா அத்தனை பேர்த்தை ஓட்டு போறாங்க ஆடு மாடுகளை ஒட்டகங்களை எல்லாம் ஓட்டிட்டு போய் அல்லா குளத்துல கேட்கிற பொழுது நான் எல்லாம் கொடுக்க மாட்டேன் காரணம் உங்களுக்கு ஒரு கோல் சொல்பு ஒன்று இருக்கிறான் அவன் திரும்பினாக்கிட்ட நான் மழை ஒன்னே அல்லா ரைச்சா கேட்டால் யல்லா அந்த கோல் சொல்வன் யாரு நீ சொன்னா நான் மகிழ்ந்து போடுவேன் அந்த கோல் சொல்பவன் யார் சொன்னால் நான் கொலை செய்து விடுகிறேன் உன்னே அல்லா சொல்லுவான் நான் சொன்ன நான் கோல் சொல்லவன் நான் சொன்னேன்னா என்னையே மூசா சிக்க வைக்க நான் சொன்னால் நான் கோல் சொல்லவன் அதனால் எல்லோரும் சேர்ந்து கோவா எல்லோரும் சேர்ந்து தௌபா செய்வார்கள் கோல் சொல்பவனும் சேர்ந்து தௌபா செய்வான் கௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் அதற்கு பிறகு மழை பொழியும் என்று வரலாறு சொல்லிட்டாங்க சிறப்பாக அழைப்பு செல்லப்பட்டவர்கள் மிஷ்காத்திலே பதிவான அதிர் கபரின் வழியாக செல்கிறார்கள் இரண்டு நேரங்கள் வேதனை கொடுக்கப்பட்டார்கள் ஒன்று சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாதவன் இந்த விஷயத்திலையும் நம் சமுதாயம் அச்சத்தையாகவே இருக்கிறது சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாதவன் கபரிலே வேதனை கொடுக்கப்படுகிறார் இரண்டாவது கோல் சொல்லி சிரிபவன் என்று குமார் நபிகள் கோமார் சல்லல்லாசலவன் அவர்கள் சொல்லுகிறார்களே அன்பிற்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் இந்த கோல் சொல்லி யார் உலகத்திலே வாடுகிறார்களோ இவர்கள் நாளை மறுமை நாளையிலே தாகத்தோடு இருப்பார்கள் நான்காவதாக யார் தாகத்தோடு இருப்பார்கள் நீங்கள் குரானை எடுத்து பாருங்கள் பதீசை எடுத்து பாருங்கள் ரீபத்து பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக நடக்கிற காரியம் இதுதான் அடுத்தவன பத்தி குறை பேசுவது புறம் பேசக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளைகளே தாகத்தோடு இருப்பார்கள் ரீபத்து கொடுமையான பாவம் தாவூது பாயி ரமத்துல்லாகித்தாரே அவர்களின் மரணாறுகளை எழுதுகிற பொழுது எழுதுவார்கள் திடீர் என்று சென்று கொண்டே இருக்கிற பொழுது ரோட்டிலே மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவார்கள் தாக்கூது தாகி ரமத்துள்ளாகி தாராளே அவர்கள் மயக்கம் எல்லாம் தெளிந்ததற்கு பிறகு திடீர் என்று நீங்கள் மயக்கமுற்று விழுந்தீர்கள் என்ன காரணம் என்று கேட்கப்படுகிற பொழுது தாவூதை தாகி சொல்லுவார்கள் நான் செல்லுகிற பொழுது ஒருவனை தீபத்து நான் பேசியது நினைவுக்கு வந்தது ஒரே ஒரு நாள் ஒருவனி நான் எனக்கு தெரியாமலேயே தீபத்து பேசிவிட்டேன் அது நினைவுக்கு வந்தது நான் மயக்க முற்று விழுந்து விட்டேன் நரகத்தை நினைத்தேன் மக்சரை நினைத்தேன் மயற்கு முற்று விழுந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே என்னைக்காவது நாம் நினைச்சிருக்கிறோமா காரணம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் தீபத்தை நம்ம தோறினேன் எண்ணி பார்க்க வேண்டும் அபோ உங்கள் சொல்லுவார்கள் இந்த தீபத்தை பற்றி தீபத்திருக்கிறதே பாக்கிக் குறா அஜத்துமாரிகளுக்கு பணம் சாப்பிட்ட மாதிரியான் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆலிம்களுக்கு தீபத்து பேசுவது பணம் சாப்பிட்ட மாதிரி பாவிகளுக்கு தீபத்து பேசுவது நியாபத்து விருந்து மாதிரி விருந்து சாப்பிடுறதுனா எவ்வளவு சந்தோஷமா போய் சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி பாவிகள் ஒருவன் இன்னொருவனை பற்றி புறம் பேசுவான் அரசர்களுக்கு புஸ்தான் மாதிரி தோட்டம் மாதிரி அரசர்கள் ராகத்துக்கு போய் தோட்டத்துல போய் உட்காருவாங்களா இல்லையா மன நிம்மதிக்காக அரசர்களுக்கு நிம்மதியே அடுத்தவர்களை பற்றி பேசுவதுதான் என்று சொல்லிவிட்டு அடுத்தும் சொல்லுகிறார்கள் மராத்தி பெண்களுக்கு ஜீபத் பேசுவது மேயுவது மாதிரி ஆடு மாடு மேயுமா இல்லையா அது மாதிரி பெண்கள் மேய்ந்து கொண்டே இருப்பார்கள் பக்கத்து வீட்டை பத்தி ஆரம்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சா அக்காவும் நகைச்சியும் தான் பேசுவாங்க பேச ஆரம்பிச்சா எப்படி நல்லா இருக்கியா அதோட நிற்காது அந்த பக்கத்து திருவிழா அந்தமா இருக்குதே ரொம்ப மோசமான ஆக ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் இந்த மாமியா அவங்க மாமியா இவங்க நாத்தனா அவங்க நாத்துனா எல்லாரும் போய் கடைசியில இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் நல்லவங்க பாக்கி எல்லாம் அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கணும் பெண்களுக்கு மராத்தை மேய்ச்சல் நிலம் அதே நேரத்தில் இறையச்சவாதிகளுக்கு தீபத் என்பது குப்பை தொட்டி என்கிறார்கள் குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் யாராவது போய் நிற்பாங்களா இரையற்றவாதிகள் தீபத்து பேசக்கூடியவர்களை புறம் பேசக்கூடியவர்களை பார்த்தாலே ஓடிவிடுவார்கள் என்று அபோகுமார் நளியல் வாத்தாம்பினவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே இந்தபத்து எவ்வளவு கொடுமையான இன்றைக்கு சமுதாயம் அந்த தீபத்தை விட்டிருக்கிறத எண்ணி பார்க்க வேண்டும் குமார் நவிகள் குமார் சதல்லா வளைவசல்லவர்களுடைய பரம்பரைகளை வந்தவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் காத்தமுள் லசம் அமதுல்லாஹித்தாரை அன்பவர்கள் சொல்லுகிறார்கள் யார் தீபத்தில் பேசுகிறார்களோ நாளை மறுமை நாளையிலே நரகத்தினுடைய குரங்குகளாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் யார் உலகத்திலே பொய் சொல்லி வாழுகிறார்களோ நரகத்தின் நாய்களாக எழுப்பப்படுவார்கள் யார் உலகத்திலே போராமி கொண்டு வாழுகிறார்களோ நரகத்தின் பன்றிகளாக எழுப்பப்படுவார்கள் என்றார்கள் காத்தமுள்ளம் எவ்வளவு கொடுமையான வினால் சர்வசாதாரணமாக அது இன்றைக்கு சமுதாயத்திலே பயன்படுத்தப்படுகிறது நான்காவதாக மறுமை நாளைகளை யார் தாகத்தோடு இருப்பார்கள் என்றால் அநீதம் அளிப்பவர்கள் உலகத்திலே வாடி தாகத்தோடு இருப்பார்கள் நாளை மறுமை நாளைகளே பெருமன செலல்லா மலைவர் செல்ல சொல்கிறார்கள் புகாரிகளை இந்த அதீர் பதிவாக இருக்கிறது ஒருவன் பெரிய நன்மைகளை மூட்ட மூட்டையா மழமலையா கொண்டு வருவான் பெரும் பெரும் மலைகள் ஒவ்வொரு மற்றவர்களுக்கு எல்லாம் சேரு என்பான் கொண்டு வந்த நன்மை அளவுக்கு பெரும் பெரும் மலைகள் அது முழுவதும் முடிந்து அடுத்தவர்களுடைய தீமையை அநீதி அளித்திருக்கிறான் என்ன பேரு அநீதி எழுச்சிருக்கிறான் இடையத்துல வாங்கி வாங்கி வாங்கி பாவமலைகளாக சேர்ந்துவிடும் இவன் தான் முஃபுலிஸ் இவன் தான் ஏழை என்றார்கள் பெருமானாக நாளை மறுமையிலே எவன் ஏழை என்றால் நன்மையை மூட்டை மூட்டையாக மலைமலையாக கொண்டு வந்து அது முழுவதையும் கொடுத்துவிட்டு தீமையை மலைமலையாக பெற்றுச் செல்கிறானே இவன் தான் ஏழை அன்புக்குரியவர்களே இந்த அநீதி தேவையா எண்ணி பார்க்க வேண்டும் பெருமானாக அடுத்து ஆறாவதாக பேசுகிறார்கள் பாத்தில் உலகத்திலே வாழுகிற பொழுது யார் வாத்திலே மூழ்கி போயிருக்கிறார்களோ இவர்களும் பாத்திலே மூழ்கி போனவர்கள் வதந்தியிலே மூழ்கி போனவர்கள் வீண் பேச்சிலே மூழ்கிப் போனவர்கள் இவர்களும் நாளை மறுமை நாளையிலே தாகத்தோடு இருப்பார்கள் கண்மணி நாயகம் சல்லா பழிவசம் சொல்கிறார்கள் அப்துல்லாஹிப் உபதிமு சரோலினுடைய வரலாறுகளை பாருங்கள் குமார் நபிகள் கோமார் சல்லல்லா பழிவசலத்தினுடைய குடும்பத்திற்குள்ளே தலையிட்டான் குடும்பத்திற்குள்ளே தலையிட்டான் வனுமுத்தடி போர்க்களை முடித்து பெருமானார் சல்லல்லா பழிவசலம் வருகிற பொழுது ஆய்ச்சா நாயகன் ரொம்ப மெலிஞ்ச உடல் ஒரு நாற்பது கிலோ முப்பது கிலோ இருப்பாங்க மூர்கஜ் என்ற அரபிகளை சொல்வார்கள் மூர்கஜ் என்று சொன்னால் ஒட்டக தொட்டி அந்த ஒட்டக தொட்டிக்குள்ளே வர்தாவோடு ஆய்ச்சார் அளிகள்லாம் இருக்கிறார்கள் ஒரு இடத்திலே கதாபுல் ஆயத்துக்காக பெண்கள் மலஞ்சலம் கழிப்பதற்காக இறக்கப்படுகிறது ஆஞ்சாரளிகள் தடா சென்றார்கள் சென்று விட்டு வருகிற பொழுது தன்னுடைய கழுத்தை தொட்டு பார்க்கிறார்கள் கழுத்தில் இருந்த மாலையை காணவில்லை அவங்க ஓசி மாலை தான் வாங்கி அந்த ஓசி வாங்குற பழக்கம் அன்னைக்கே இருந்திருக்கு கல்யாணத்துக்கு போறாங்க அக்காட்ட ஓசி வாங்கிறது தங்கச்சீட்ட ஓசி வாங்கிறது இன்னைக்கு இந்த பழக்கம் இருக்கிறது அன்றைக்கே இருந்தது நாயகி தன்னுடைய அக்கா அஸ்மாட்ட ஓசி வாங்கி வர்றாங்க தன்னுடைய அக்கா மாலை காணாம போயிடுச்சு என்று மீண்டும் சென்றார்கள் இந்த படையினர் நினைக்கிறார்கள் ஆயிஷா உள்ளேதான் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்லி படை கிளம்பி போய்விடுகிறது ஆயிஷா நாயி மட்டும் தனிமையில் அமர்ந்திருக்கிறார்கள் பெருமான செடல்லா பொலிவச்சலத்திற்கு ஒரு பண்பாடு இருக்கிறது கோர்க்களை முடிந்ததற்கு பின்னால் சிலர் வருவார்கள் ஒரு கிளத்திலே விட்டு போன பொருள் அல்லது செல்லுகிற படைகள் ஏதாவது விட்டுவிட்டால் அதை எடுத்து வருவதற்காக சில பேர்களை பெருமானா நியமித்திருப்பார்கள் அந்த அடிப்படையிலே ஐஷா நாயகி ஒரு இடத்திலே அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள் பரதாவோடு அமர்ந்திருக்கிறார்கள் ஐஷா நாயகி இந்த நேரத்திலே தான் வருகிறார்கள் சப்பானி ால் முன்னாள் ஆயிஷா காலத்திற்கு முன்னால் பார்த்திருக்கிறார்கள் ஒன்றுமே பேசவில்லை தன்னுடைய ஒட்டகத்தை படுக்க வைக்கிறார்கள் நம்முடைய தாயார் ஆயிஷா நாயகி இருக்கிறார்கள் என்று படுக்க வைத்து ஒட்டகத்திற்கு மேலே ஏற்றிக்கொண்டு மதினாவிற்கு வருகிறார்கள் இந்த செய்தியை வதந்தியாக பரப்புகிறான் சப்பானி அத்தல் ரடியல்லாத்தாளாவும் தவறாக நடந்து கொண்டார்கள் என்ற வதந்தியை படப்பியவர் தான் அப்துல்லாக நாயகம் என்ன பேசுவதற்கு சுத்தமானவர்கள் பதினோரு வசனங்களை கொண்ட பதினோரு வச்சனங்களை கொண்டு நீங்கள் ஆயிஷா நாயகி நீங்கள் பங்கமாக நினைக்க வேண்டாம் சமுதாயமே நீங்கள் பங்கமாக நினைக்க வேண்டாம் யாரெல்லாம் இந்த இட்டுக்கட்டிலே ஈடுபட்டார்களோ அவர்களுடைய அத்தனைவர்களுடைய பார்வையும் போனது இது பக்காவான அதிசிகள் சகிகான அதிசிகள் சொல்லிவிட்டிருக்கிறது ஆயிஷா நாயகிகளுடைய இட்டுக்கள்ல யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ அவர்களுடைய இறப்புக்கு முன்னால் அவர்கள் என்னுடைய பார்வை போனது ஹஸ்தான் ஒரு சாமித்ரில் எல்லாத்தனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் என்னமோ தெரியாத்தனமா வேணும்னே சொல்ல ஒரு வார்த்தை என்ன தெரியாமலே சொல்லிட்டேன் அதற்காக என் பார்வையை போக்கிவிட்டானே என்று சொல்லிக்காட்டுகிறது என்றால் அன்பிற்கு இவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் யார் இந்த வேளையில் ஈடுபடுகிறார்களோ இவர்கள் நாளை வறுமை நாளையிலே ராகத்தோடு இருப்பார்கள் இன்றைக்கும் சமுதாயத்தில் பெண்களை இட்டுக்கட்டுவதற்காகவே ஒரு கூட்டம் இருக்கிறது அடுத்தவர்களை மீது வழிபோடுவதற்காக ஒரு கூட்டம் இருக்கிறது இவங்கெல்லாம் நாளை வறுமை நாடகே தாகம் ஏழாவதாக சொன்னார்கள் யார் தாகத்தோடு இருப்பார்கள் அது முறாகி அடுத்தவர்களுக்காக அமல் செய்யக்கூடியவர்கள் நம்முடைய செயல்களை கணக்கெடுப்பதற்காக கிராமன் காத்துவினை வைத்திருக்கிறார் அவர்கள் எழுதுவார்கள் நம்முடைய சொல்லை கணக்கெடுப்பதற்காக மா ஏது போதும் என் கௌலின் சொல்லை கணக்கெடுப்பதற்கு என்று வழக்குகள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லை கணக்கெடுப்பார்கள் ஆனால் உள்ளத்தில் இருப்பதை யார் கணக்கெடுப்பார் வழக்குகளுக்கு தெரியாது வழக்குகளுக்கு தெரியாது மாறுகள் ஜபல் ரடிகள் சொல்கிறார்கள் சில பேர்களுடைய அமல்கள் ஒவ்வொரு வானமாக கடந்து ஏழு வானத்தையும் கடந்து மூவாயிரம் வழக்குகள் தஸ்மீகோடு தகுளீரோடு எடுத்துச் செல்வார்கள் இவர்கள் குராகிகள் இவர்கள் மனிதர்களுக்காக அமல் செய்தவர்கள் இவர்களிடத்தில் அமல் செய்தவர்கள் இவர்கள் எல்லாம் நாளை வறுமை நாணயனே தாகத்தோடு இருப்பார்கள் கண்மன் நாயகன் சொல்லிக்காட்டுகிறார்கள் வேறு யார் தாகத்தோடு இருப்பார்கள் உலகத்தில் வாழும்போது கொஞ்சம் வாய் நீளமானால் யாரை பார்த்தாலும் திட்டுவான் ஒரு சிலர் இருக்காங்க மாஷா இல்ல வியாபாரத்தில் போய் இறங்கிட்டாங்கன்னா பன்னெண்டாம் கடிமா பதினைஞ்சாங்க கடிமா இருபதாம் கடிமா சாதாரணமா அடிப்பான் இவர்களெல்லாம் நாளை மறுமை நாளையிலே இருப்பார்கள் ஆஜில் ஒன்பதாவதாக பெருமானார் சொன்னார்கள் யார் தாகத்தோடு இருப்பார்கள் யார் அவசரத்தை காட்டுகிறார்களோ தன்னுடைய பணிகளிலே அவசரத்தை காட்டுகிறார்களோ அல்ல அஜுரத்து அவசரம் என்பது சைத்தானின் குணம் நிதானம் தான் நவிமார்களின் குணம் நிதானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் சதல்லா பழிவர் செல்வம் சொல்கிறார்கள் கடைசியாக பெருமானார் சதல்லா பழிவர் செல்வம் சொல்கிறார்கள் கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் சிலர்கள் வாழும்போது அடுத்தவை மேல நல்லெண்ணமே இருக்காது யாரை பார்த்தாலும் ஏதோ கெட்ட எண்ணத்திலேயே தான் பார்க்கிறது இந்த எண்ணம் கொண்டவர்கள் நாளை வறுமையிலே தாகத்தோடு இருப்பார்கள் தாகத்தில் இருந்து தகிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்திலே நாம் சில அமல்களின் மீது தாகம் கொள்ள வேண்டும் நாம் சில அமல்களின் மீது தாகம் கொண்டான் உலகத்திலே செய்ய வேண்டும் என்று துடித்தான் நாளை வறுமையிலே நமக்கு தாகத்தை அல்லா தனித்து விடுவான் அது என்ன அமல்கள் நான்கு அமல்களை குரானும் ஹதீசும் கற்றுத்திருக்கிறது முதலாவது விஷயத்தில் அக்கறை விஷயத்தில் அக்கறை உமான விகல்மான் தலர் தான் மணிவசத்துல அபுத்தான் அதை மிகந்தாள் தலை வருகிறார் நாயகமே உள்ள கொஞ்சம் கல்லா இருக்கிறது நாயகம் சில பேர் பார்த்தாக்கா கல்ல கூட கரண்டி இருந்தா அந்த உள்ளத்தை கரண்ட முடியாது என்னமா இருந்தான்னு அவனு ஒரு சொட்டு கூட கண்ணீர் வராது மூத்துக்கு போனா கூட அப்படி கண்ணாடி கழட்டிட்டு சில பேர் இன்னைக்கு அப்படின்ட்டு போயிருவாங்க மாஷா எல்லாம் இன்னும் என்னால ராஜுன்னு முடிஞ்சு தகப்பனார் மூத்தா இருப்பாரு தாயார் மூத்தா இருப்பாரு அந்த உள்ள இறங்கவே இறங்காது அழுகவே அழுகாது மீது இறக்கப்படு என்றார்கள் வம்ச அரசீம் தலையை நீ தடவிவிடு என்றார்கள் அநாதைகளுடைய தலையை நீ தடவிக்க உன்னுடைய உணவிலிருந்து நீ என்ன சாப்பிடுவாயோ அந்த உணவிலிருந்து ஏழைகளுக்கு நீ உதவி செய் எலின் கல்விக்கு உன்னுடைய உள்ளம் உருகி போய்விடும் துதரக் ராஜத்துக்கு எத்தா சொல்றாங்க உன்னுடைய தேவைகள் நிறைவேறி போகும் என்றார்கள் கோமான் சலீன்களுடைய விஷயத்தில் அதுவும் குறிப்பு அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய எத்தீன்களுடைய விஷயத்திலே அக்கறை எடுத்தால் அக்கறை எடுத்தால் இது வறுமையினுடைய தாகத்தை அகற்றிவிடும் அன்பிற்குரியவர்களே இந்த விஷயத்தில் இன்னைக்கு சமுதாயம் பிற்போக்கு ஆடைதான் அவங்க பெருசா ஒன்றும் ஒரு ஆடை வாங்கி கொடுக்கிறார்கள் மேலாடை கீழாடை இரவு நேரத்திலே அவர்கள் கனவு காடுகிறார்கள் இவர்களை நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிறது கனவிலே நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிறது உடனே எத்தீம் வருகிறார் ஏன் இவரை நரகத்திற்கு எழுத்துச் செல்கிறீர்கள் ஹல்லூர் சமீதா இவருடைய பாதையை விட்டுவிடுங்கள் இவர் சொர்க்கத்திற்கு போக வேண்டியவர் என்று சொல்ல இல்லை இல்லை எங்களுக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது இவரை நரகத்திற்கு நாங்கள் அழைத்துச் செல்வோம் என்று சொல்ல அல்லாவிடத்திலிருந்து உத்தரவு வரும் அல்லா இடத்திலிருந்து உத்தரவு வரும் கராமத்தல்லில் எத்தீம் இவர் எத்தீமை சங்கைப்படுத்தியவர் இவர் அனாதையை சங்கைப்படுத்தியவர் அதனால் இவருடைய வழியை விட்டுவிடுங்கள் இவரை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லப்படும் யார் தீமை எண்ணியப்படுத்துகிறார்களோ நாளை மறுமை நாளையிலே அல்ல அவர்களை எண்ணியப்படுத்துகிறார்கள் கேவலப்படுத்தப்பட்டு இருக்கிற சூழல் சமுதாயத்தில் நிறைந்து காணப்படுகிறது ஆலயம் இல்லை அப்படி இருந்தாலும் அது முறையாக பராமரிக்கப்படுவதில்லை விமனா சரது அப்படி ஒரு ஹதீசிலே ரொம்ப கடுமையாக பேசுகிறார்கள் யாராவது ஒருவன் எத்தீமை அள வைத்தால் அளவைத்து பார்த்தால் அடுங்குகிறதா இந்த நேரத்தில் யாராவது அழுகிற எத்தீமை சந்தோஷப்படுத்திவிட்டால் உனக்கு சொர்க்கம் உண்டு சொர்க்கம் உண்டு என்று சுமச்செய்து சொல்லிவிடுவான் பெருமானால் ஒரு எத்தையும் அழுதா உடனே பெருமானா கட்டி அடைத்து அப்பா நீ என்னுடைய பிள்ளை கொடுத்து நமக்கு ஒரு பிள்ளை என்று கொடுத்து விடுவார்கள் எந்த எத்தீமையும் பெருமானா அளவைத்து பார்த்ததில்லை என்ற நாளை வறுமை நாளையில எல்லா அதிசருட்களிலும் இடப்பட்ட வரலாறு இது எழுப்பப்படுகிற பொழுதே கவரிலிருந்து எழுப்பப்படுகிற பொழுதே கக்கிக் கொண்டு எழுவார்கள் சிலர் நாமிலிருந்து நெருப்பாக கக்கிக் கொண்டு எழுவார்கள் வருமான சிலர் தலைவர் செலவு சொல்ல சா மக்கள் யார் என்று கேட்கிறார்கள் நாயங்களே அல்லதுவான் எத்தீம்களுடைய பொருளை அனாதிய அனாதிகளுடைய பொருளை அநியாயமாக யார் சாப்பிடுகிறார்களோ அவர்கள் எழுப்பப்படுகிற பொழுதே நெருப்பை கக்கிக் கொண்டு எழுவார்கள் என்றார்கள் கோமான் நபையில் கோமார் சங்க சாலைகளுக்கு சிறார்களுடைய கோமகளினுடைய வரலாறுகளை சொல்வார்கள் சாணிகளிகளுடைய கோவில ஒரு எத்தீம் இருந்தார் அந்த எத்தீமை எப்பொழுது பார்த்தாலும் ஒருவன் தொல்லைப்படுத்திக் கொண்டு இருப்பான் தன்னுடைய வீட்டின் வேலைக்கு போட்டு விடுவான் தம்பி மகன் அன்னை மகன் ஆயிட்டாரு அன்னை இல்லாம போயிட்டாரு அல்லது தம்பி இல்லாம போயிட்டாரு தன்னுடைய வீட்டின் வேலைக்காக அந்த எத்தீமை போட்டு பாடாக படுத்தப்படுகிறது வரலாறு சொல்கிறது யார் அந்த எத்தீமை பாடுபடுத்தினாரோ இடிவிழுந்து இறந்து போனால் இடிமுழக்கத்தாரர்கள் அளவின் அளித்தான் என்று வரலாறு சொல்லிக்காட்டப்பா ரமத்துல்நாஹித்தாலே அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் ஒருவர் இந்த மனுஷன் பெரிய கோடீஸ்வர மௌத்தா போயிட்டாரு பையன் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறாரு அதனால அந்த பையனை வளர்க்கிற பொறுப்பை நீ எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா உப்பாதை பார்த்து எழுதுகிறார் நீ எடுத்துக்கொண்டால் நிறைய சொத்துக்கு நீ அதிபதியாக மாறிவிடுவார் என்று எழுத இவனு கடிதத்தை செய்து விடுவான் செய்து போனவர்களுடைய பொருளோ அல்லாவுக்கு சொந்தமான பொருள் இறந்து போனவர் பெற்றோர் இறந்துவிட்டால் பிள்ளைகளை ரகுல் அளவி பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்கிறார் அல்லாவின் பொறுப்பிலே அந்த பிள்ளை இருக்கிறார் இந்த நேரத்திலே நான் அந்த பொருளை எடுக்கச் சென்றால் எனக்கு வேண்டாம் என்கிறார்கள் இவனுக்குரியவர்கள்ே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் யார் அப்படி எத்தீமை பராமரிக்கிறார்களோ இவர்களுக்கு நாளை வறுமை நாளையிலே அல்லா ஜல்லா தாகத்தை தீர்த்து வைக்கிறார் இரண்டாவதாக பெருமானா செல்லப்பட்டவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்ல யார் என்னை பிரியப்படுகிறார்களோ என்னுடைய குடும்பத்தார்களை பிரியப்படுகிறார்களோ யார் நாயகத்தை பிரியப்படுகிறார்களோ நாயகத்தின் குடும்பத்தார்களை பிரியப்படுகிறார்களோ இவர்கள் நாளை வறுமை நாளையிலே இவர்களுக்கு நீர் புகட்டப்படும் தாகம் இருக்காது என்றார்கள் கண்மணி நாயகம் சந்தல் பாபா அழகிய செல்லவன் ியர்களுக்கு இரையச்சம் என்றார்கள் இஸ்லாத்திற்கு அழகு சேர்ப்பது எதுவென்றால் அல்முதா நேர்வழி என்றார்கள் அறிவெளி எல்லா உத்தாளா இன்றைக்கு தக்குவாவும் இல்லை கிதாயத்தை தேடுவதும் இல்லை தக்குவா இருந்தது எப்படி அவர்கள் பாராட்டப்பட்டார்கள் சகாமாக்களுடைய வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம் மன்னர் மன்சூர் பொதுவாகவே மன்னர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது அதுவும் மன்சூருக்கு ஒரு பழக்கம் இருந்தது மன்னர் மன்சூர் உமையாக்கங்களுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து புரட்டுங்கள் இந்த மன்சூர் இறையற்றவாதிகளோடு விளையாடுவார் ஆகி மாபெரும் அடிவுள்ளா இரையச்சவாதி இவரை சிங்கத்தில் சிங்கம் வாழுகிற இடத்திலே சிங்கக்கூண்டிலே தள்ளி என்ன செய்கிறார் என்று பார்க்கிறார் சைபானியர் ஆகிய சிங்கக்கூண்டுக்குள் போடப்படுகிறது சிங்கம் வந்தது அவரை உகந்து பார்க்கிறது இறையச்சவாதிகளை தொட முடியாது முகந்து பார்க்கிறது கடைசியிலே சைபானிய ராகி வெளியே வருகிறார்கள் மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் தெரிந்தவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் சிங்க கூண்டுக்குள்ளே உங்கள் நெருக்கமாக உங்களுக்கு நெருக்கமாக சிங்கம் வருகிற பொழுது உங்கள் மனம் எப்படி இருந்தது என்று கேட்கிறார்கள் நமக்கு பக்கத்தில் நாய் வந்தாவே ஆடி போயர் வாங்க சிங்கத்தை கொஞ்சம் யோசிப்பாரு சிங்கம் வந்தால் எப்படி இருந்தது எப்படி இருந்தது உங்களுடைய மனம் என்று கேட்கிற பொழுது சைபாண்டிய ராகி சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா சிங்கம் பக்கத்திலே வருகிற பொழுது அதனுடைய எச்சி சுத்தமா நகீசா நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அங்கேயும் மசாயில் அதனுடைய எச்சி நம்மின் மீது பட்டுவிட்டா சுத்தமா நஜீசா நாம் ஒழு செய்து தொட வேண்டுமா இருக்கிற ஒழுவிலேயே தொழலாமா என்பதை நான் யோசித்துக் கொண்டேன் பக்கத்தில் வர்ற சிங்கத்தை பற்றி கவலையே இல்லை காரணம் என்ன அவர்களிடத்தில் இறையச்சமிருந்தது அதனால் உலகமே அவர்களை கண்டுபயர் அழகி எல்லாம் இஸ்லாம் என்பது பொறியானது நிர்வாணமானது அதற்கு ஆடை தக்குவா அதற்கு இறகு இருக்கிறதே அது நேர்வழி அழகு இஸ்லாத்திற்கு அழகே அல் ஹயா வெக்கம் என்றார்கள் இஸ்லாமத்திற்கு அழகு வெக்கம் ஒரு விழா இஸ்லாத்திற்கு இருக்கிறதே இதுதல் இஸ்லாத்தினுடைய கலவை இஸ்லாம் என்ற கட்டிடத்திற்கு கலவை இருக்கிறதே அல் ஆமாலும் நல்லவர்கள் என்று சொல்லிவிட்டு இஸ்லாம் என்ற கட்டிடத்திற்கு தூண் என்னை நேசிப்பது அகழி வைத்தி என் குடும்பத்தை நேசிப்பது என்றார்கள் கண்மணி நாயகம் சதவார் ரசூல் உள்ளாகவும் ரசூலுடைய குடும்பத்தார்களையும் யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தினுடைய பவுண்டேஷனை சரியாக்கி இருக்கிறார்கள் நாளை மறுமை நாளையிலே அவர்களுக்கு தாக்குதல்கிறது வரீரா அணியல்லாக உத்தா அதிசய முட்களிலே பதிவான வரல வரீரா அணியல் தகுத்தாளா ஒரு நாள் வெளியிலே சொன்னார் ஒரு பெண்மணி வரீரா முகமதுக்கு சபாகத்தின் உரிமை கிடையாது நாளை மறுமை நாளையிலே முகமது நமக்கெல்லாம் சபாகத்து செய்ய முடியாது என்று சொல்லுகிற பொழுது வரீதார் அழி எல்லார ஒரு பெண்மணி இப்படி பேசிச் என்று சொல்ல பெருமானார் வெம்பரிலே ஏறுகிறார்கள் முகமெல்லாம் செவத்து போயிருக்கிறது வெம்பரிலை ஏறிச் சொல்கிறார்கள் ஆனால் சகிது உழுது ஆதம் நான் ஆதமுடைய மக்களில் நான் தான் சிறந்தவன் வளாப்பகர் எனக்கு பெருமை பெருமைக்காக நான் சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டு வரிசையாக பெருமானார் பேசிச் சொல்கிறார்கள் அவ்வளோ நான் தான் நாளை வறுமை நாளையிலே முதல் முதலிலே பரிந்துரை செய்வேன் என்னுடைய பரிந்துரைதான் முதல் முதலிலே ஏற்றுக்கொள்ளப்படும் நான் யாருக்கு முதலாவதாக பரிந்துரை செய்வே குடும்பத்தாரு பரிந்துரை கு அவர்களை யார் பேசிக்கிறார்களோ அவர்களுக்கு பரிந்துரை செய்வேன் என்றார்கள் செல்லப்பட்டவர்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் வரலாறு சொல்கிறது அடிக்கடி எல்லாம் சொல்லுவார்கள் ஏழு இடங்கள் கஷ்டமான இடங்கள் அந்த ஏழு இடத்திலும் யார் நாயகத்தையும் நாயகத்தின் குடும்பத்தார்களையும் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு பெருமானார் உதவுவார்கள் என்று சொல்லிவிட்டு அதிரடி எல்லா முத்தலா சொல்கிறார்கள் இந்த மரணத்தின் வேலை பெருமானாரின் குடும்பத்தையும் பெருமானாரையும் யார் நேசிக்கிறார்களோ மரணத்தினுடைய வேலையிலே அல்லா ஜல்ல சானகு தலா அவர்களின் மரணத்தை லேசாக்குவான் இரண்டாவதாக கபூரின் வேள்கை வாழ்க்கை இருக்கிறது அதை அல்லாஹ் லேசாக்குவான் மூன்றாவதாகப்படுதல் இருக்கிறது அதிலே அல்லாஹு தலா இவர்களுக்கு சுகத்தை வழங்குவான் நான்காவதாக கிதா ஆமா புத்தகம் வழங்கப்படும் அதை இவர்களின் வலதுகையில் வழங்கப்படும் அதற்கு இருக்கிறது கேள்வி இருக்கிறது அதிலே அல்லா ஜல்ல சானகு இவர்களுக்கு அழகான கேள்வி இல்லாத சொர்க்கத்தை வழங்குவல் வேகத்திலே என்றால் நாயகத்தை இருக்கிறது என்றார்கள் அடிவழியல் லாஹுத்தாரா இவன் அப்பா அடிகல் லாபுத்தா சொல்கிறார்கள் பெருமனார் சொன்னதாக சொல்கிறார்கள் பெருமானார் சொல்கிறார்கள் நான் மரம் அந்த மரத்தின் கிளை அதினடி எல்லாத்தானாவோ அந்த மரத்தினுடைய காய் ஹுசைன் அந்த மரத்தினுடைய பழம் என் குடும்பத்தை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் இந்த மரத்தின் இலை என்றார்கள் மரத்தின் இலை என்று சொல்லிவிட்டு அகலில் ஜன்னா ஹக்கன் ஹத்தா இவர்கள் உறுதியாக சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள் என்னையும் என் குடும்பத்தாரை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்து அதிகமாக செய்கிறார்களோ அவர்களுக்கும் நாளை மகன் எடுக்காது சொல்லுகிறார்கள் நேரடியாக பேசுவேன் எனக்குரைக்க ஆரம்பித்தால் உனக்கு நான் நெருக்கமாகி விடுவேன் என்று ரபுல் ஆலமின் சொன்ன வரலாறை பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே ஒரு பரவலத்தான் குருவிளக்கிறது பறவை வளர்க்கிறது இதனால் சிலர்களுக்கு இயற்கையிலே பிடிச்சமான காரியம் துனைதுல் பகதாதி வளர்க்கிற பொழுது அந்த பறவை சொன்னதாம் அந்த துனாஜில் நீ உனக்கு நேசமான எல்லோரோடும் அழகாக பேசுகிறாய் ஆனால் ஒன்று அப்பிடத்திலே மட்டும் பேசாமல் அடைந்து கொண்டிருக்கிறாய் மூலமாக இருக்கிறாய் உனக்கு அறிவில்லையான் கேட்க துனைதுல் பகதாதியை பார்த்து அதற்கு பிறகுதான் துணைது பகதாதி இறைநேசராக மாறினார்கள் அந்த பறவை விட்டுட்டாங்க அந்த பறவை பறந்து சென்றது ஆனாலும் அவ்வப்பொழுது பறவை வருமா துணைது பகதாதி வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் என்றைக்கு வாத்தாகிறார்களோ அன்றைக்கு அந்த பறவையும் இறந்தது இரண்டு பேர்களை ஒன்றாக அடக்கினார்கள் என்று அல்லாஹ் ஒருவருக்கு நிதாயத்தை நாடிவிட்டால் எப்படியும் உருவாக்குவான் தாதரக சாத்துக்கு நீண்ட நாள் முப்பது வருஷம்னசுக்குள்ளே நம்ம காலத்தில் நம்ம அளவுக்கு யாருமே அல்லாஹு துதிச்சு முடியாது என்று நினைக்கிற பொழுது தவளை சொன்னதாம் தவளை சொன்னது தவளை சொல்லுகிறது எழுபது ஆண்டுகளாக இருக்கிறேன் எழுபது வருஷமா இப்ப கூட பத்து நாள் சாப்பிடாம துதித்துக் கொண்டிருக்கிறேன் எல்லா நாவுகளிலும் துதிக்கப்படக்கூடிய இடங்களிலும் நினைவு கூறப்படக்கூடியவனே உன்னை என்னால் எப்படி புகழ்வது என்று தவளை சொல்லிக்கொண்டே இருக்கிறது தாவது அலி இஸ்லாம் அசந்து போனார்கள் என்பது வரலாறு பெருமனா சடல் லாகுலி இஸ்லாம் அழகாக சொல்லுவார்கள் அல்ல லாஹீலாக இல்லல்லா என்ற வார்த்தையை லாகிலாக இல்லல்லா அல்லாஹ் வைத்தவர் கிடையாது என்ற வார்த்தையை பன்னெண்டு எழுத்துக்கள் இருக்கிறது எழுத்துக்கள் உச்சிருக்கிற எழுத்து ஒன்றை கூட லாகிலாக இல்லல்லா என்பதை அல்லா பயன்படுத்தவில்லை நாவின் நடுப்பகுதி தொண்டை பகுதி இதிலிருந்துதான் இந்த எழுத்துக்களை எடுத்திருக்கிறான் அதனால் இதுக்கு பேரு குரு சொல்லுவார்கள் உள்ளிருக்கிற பகுதியிலிருந்து அல்லா குத்தாரா லாகிலாக இல்லல்லா என்பதை உருவாக்கியிருக்கிறார் உருவாக்கல ஏன் என்று காரணம் சொல்கிற உறுதி லாகிலாக இல்லல்லா என்பது உள்ளிருந்து வர வேண்டும் லாகிலாக இல்லல்லா என்பது கல்விலிருந்து வர வேண்டும் வெறுவனே முதட்டு வார்த்தைகளாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக அப்புள்ள அளவில் கவனமாக எடுத்து முகமதுல்லா என்பது இருபத்தி நாலு எழுத்துக்களை கொண்டது ஒரு தடவை நேரத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இதில் ஏழு ஏழு வார்த்தை ஏழு வார்த்தைகள் இருக்கிறது இந்த ஏழு வார்த்தைகள் எதற்காக தெரியுமா ஏழு நரகத்தினுடைய கதவுகளை அடைப்பதற்காக ரகுநானவின் ஏழு வார்த்தைகளை இதனை பயன்படுத்தி இருக்கிறான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்களே இந்த திகிர் நம்மிடத்திலே இருக்குமையானால் நாளை வறுமை நாளினுடைய தாகத்தை தணித்துவிடும் கடைசியில பெருமானாக சொன்னார்கள் அம்மா அலை சாலிகா உலகத்திலே நாம் வாடுகிற காலம் கொச்ச காலம் யார் எவ்வளவு நான் வாழ்வார்கள் யாருக்கும் இல்லையா கொஞ்ச காலம் வாழுகிறோம் வாழுகிற காலத்திலே நல்லமள்களை செய்ய வேண்டும் அப்துல்லா முகாசிபி சொல்கிறார்கள் நல்லமள் நான் செய்கிற பழக்கம் இருக்கிறது நான் செய்கிற பழக்கம் இருக்கிறது என்று ஒரு அமலை சொல்லிக் காட்டுகிறார்கள் நான் ஆஜத்தின் அபில் அந்த ஆஜத்தின் எப்படி தொடுவேன் என்றால் சஜிதாவிலே நான் லாகிலாக இல்லா கட்க சுபகானத்தை இன்னிக்குள் என்பதை இரண்டுவேன் ஒவ்வொரு நாற்பது முறை நான் இதுதான் என்னுடைய எல்லா வகையான தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் நான் கனவிலே கண்டேன் இந்த அமலால் நாளை நாளையிலே உன்னுடைய தாகம் தணிக்கப்படும் என்று பெருமானார் சொல்ல கேட்டிருக்கிறேன் என்று அப்துல்லா தீசி தாகத்தர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் என்றார் அன்பிற்குரியவர்களை நம்முடைய தாகத்தை தணிப்பது நான்கு அமல்கள் ஒன்று எத்தீமை நெசிப்பது என்பதை உணர்ந்து வாழ்க்கையில் அமல் செய்கிறாக யாத்திகா நாளைக்கு மகரை பூக்கி உள்ள வந்துடணும் இந்த யாத்திகாப் இருக்கிற பொழுது ஒருத்தர் பத்து பள்ளியில யாத்திகாப்பு இருக்கிறார் ஜுமா நடக்காத பள்ளியில யாத்திகாப்பு இருக்கிறார் இவர் கண்டிப்பாக ஜுமாவுக்கு நடக்கிற பள்ளிக்கு செல்ல வேண்டும் ஜுமா நடக்காத பள்ளியில யாத்திகாப்பு இருக்கலாம் ஆனால் ஜுமாவுக்கு செல்ல வேண்டும் எப்பொழுது செல்வது என்ற இமாமு குத்பா ஓதரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அங்க இருக்கிற மாதிரி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துடக்கூடாது பள்ளி வாஜிலுக்கு தானே போறோம் தகியத்துள் மத்தியில் தொடுகிற அளவுக்கு அதற்கு பிறகு ஜுமா முடித்தவுடன் சுண்ணத்தை வத்துப்பள்ளியில் தான் வந்து தொடரும் இரண்டாவதாக யாத்திகா இருக்கக்கூடியவர் மறந்துட்டு தெரியாம மறந்துட்டு வெளியே போயிட்டாலும் அவருடைய யாத்திகா முடிந்துவிடும் மறந்துட்டு வெளியே போயிட்டாலும் அதனால எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியவர்கள் ாப் என்ன செய்யலாம் என்றால் நிறைய கலா கொடுகைகள் சுராணுவதனா திக்கிறான் கலா கொழுகைகள் நிறைய தொடங்க இந்த கலா தொழுகிறதுக்கு ஒரு மசாலா இருக்குது சிலர் எப்பயுமே தொடக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வக்து கூட கலாவே இல்லை ஏதாவது ஒரு வக்தை விட்டுட்டா கூட உதாரணமா ஃபஜரை விட்டுட்டாரு அவருக்கு இதுவரைக்கும் கலாவே இல்லை பஜ்ர விட்டுட்டாரு லொகர்ல தப்பீர் கேட்டு நிற்கும்போது பஜ்ர ஞாபகம் வருது ஆகா ஃபஜரை விட்டுட்டமே என்ற ஞாபகம் வந்தா இந்த லொகர் தொழுக பௌத்த கூடாது அவர் பஜரை தொழுதுட்டு தான் லொகர தொழு அதே நேரத்துல ஒருத்தருக்கு நாலஞ்சு தொழுகு கலாவாக இருக்கிறது இந்த நாலஞ்சு தொழுகையும் தத்தீபா செய்யும் ஒருத்தருக்கு நாலஞ்சு தொழுகுதான் கலாவாக இருக்குது ஒரு ஆறு தொழுகை அளவுக்கு கலா இருந்தால் ஆறு தொழுகை அளவுக்கு மட்டும் கலா இருந்தால் அத தத்தீபாகத்தான் கலாச்சியம் நம்மளை மாதிரி சிலர் இருக்கிறாங்க மாஷா இல்ல எவ்வளவு கலா இருக்குன்னு சொன்னா அவன் கணக்கே இல்லை கணக்கெல்லாம இருக்கிறதுல அதை பத்திலாம் நீங்க கேட்காதீங்க இவங்க கலாவை இந்த கார்த்திகாபினுடைய நேரத்தில் நிறைய நிறைவேற்றிக் கொள்வது சிறந்தது சிலர் இப்படி ஒரு பழக்கம் வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நேரத்துல லொகரத்தான் கலாச்சியணும் அசுர நேரத்துல அசர கலாச்சியணும் மகறிவு நேரத்தில் மகரீப கலாச்சியணும் என்று ஒரு கொள்கை வைத்திருக்கிறார்கள் இது சரியான கொள்கை அல்ல இது சரியான முறையும் அல்ல எந்த நேரத்துல வேண்டாலும் எந்த தொழுகையும் கலா கொடுக்கலாம் நேரத்துல ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மகரிப கலாவாக சொல்லலாம் காரணமாக இந்த கலா தொழுகையில இப்படி ஒரு மஸ்கலா இருக்கிறது பயணம் செய்கிற பொழுது எந்த தொழுகை கலாவானது பயணம் போகும்போது அசர் தொழுகை கலாவாயிடுச்சு அல்லது இஷா தொழுகை கலாவாயிடுச்சு பயணம் சொல்கிற பொழுது நம்ம உள்ளூருக்கு வந்திருக்கிறோம் யாத்திகாப்புல இருக்கும்போது அதை எத்தனை காத்தா தொடுகிறது நாலரை காத்தா தொடுகிறதா ரெண்டரை காத்தா தொடுகிறதா என்றால் ரெண்டாகத்தான் தொட வேண்டும் பயணத்திலே கலாவானதை ரெண்டாக தொட நாம பயணம் போயிருக்கோம் நிறைய பக்திருக்கு உள்ளூரில் கலாவானதை பயணத்தில் தொடுகிறோம் நாளாகத்தான் தொடங்கும் உள்ளூரிலே கலாவானதை பயணத்திலே நாளாக தொழ வேண்டும் பயணத்திலே கலாவானதை உள்ளூரில் தொழுகிற பொழுது இரண்டாகத்தான் தொழ வேண்டும் இந்த யாத்திகாப் இருக்கும் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று இந்த திற போடுற விஷயம் சிலர் பார்த்த பள்ளியவே அடைச்சு போட்டது திரையிட்டுக் கொள்வது தனியாக வணங்குவதற்குண்டான அமல்கள் தவறில்லை அதே நேரத்தில் பிறருக்கு அது இடையூறாக இருக்கக்கூடாது அதே மாதிரி யாத்திகாப்புல வயது வரம்பு நீங்க நம்ம சமுதாயம் எப்படி வழங்கியிருக்குன்னு சொன்னா சாண ஆளை கொண்டு வந்து உள்ள போட்டுறது பாவா அவருக்கு மனைவி மக்கள் தான் இருக்காத நீங்க போயிருங்க நாங்க வேண்டாம் பணம் வேண்டாம் நந்தடுறோம் நீங்க போயிருங்க இந்த பழக்கம் இருக்கிறது வயது வரப்பு என்பது யார்த்திகாப்புக்கு இல்லை அதுவும் இளைஞர்கள் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் யாத்திகாப்பை போட்டு ஒரு சிறந்த அமல் கிடையாது அதனால தாராளமாக இளைஞர்களும் உள்ளே வாருங்கள் நிறைய பத்து நாட்கள் யார்த்திகாப்பு இருந்து நம்முடைய பாவங்களையெல்லாம் அழித்து விட்டு செல்லலாம் யாத்திகாப்பில இன்னொன்று கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது யாத்திகாப்பில வெளியூர்ல இருந்து அல்லது வெளிமகள்லாவிலிருந்து இங்க வந்து யாத்திரா இருக்கலாமா இந்த மாநிலாவில அங்க போய் அந்த மாநிலாவிலிருந்து இங்க வந்து யாத்திரிக்கா இருக்கலாமா என்றால் இருக்கலாம் கூடும் ஆனால் சால சிறப்பதல்ல நம்முடைய மகள் நாட்களில் நாம் யாத்திக்காக இருப்பதுதான் சிறந்தது வெளியே போய் இருந்தாலும் கூடும் வல்லோனல்லாம் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தோப்பிற்கு எனக்கும் உங்களுக்கும் தந்தரிடுவானாக பணிந்து கொண்டிருந்தார்கள் আলহামদুলিল্লাহ রাব্বিল আলামিন আল্লাহুম্মা সাল্লি আলা সাইয়্যিদিনা মুহাম্মদিন ওয়া আলা আলিহি ওয়া সাহবিহি اجمعين আমীন আল্লাহুম্মা আরিকুস সালামু আলাইকা ওয়া আলা সালাহতি ওয়া বরকত রাব্বানা ওয়া তাআলা বিআযিজ্জালালি ওয়াল ইকরাম আমীন রব্বানা আতিনা ফিদ-দুনিয়া হাসানাতাও ফিল আখিরাতি হাসানাতাও ওয়া কিনা লাবিনা সাল্লাল্লাহু তাআলা ওয়া সাল্লামা আলা সাইয়্যিদিনা মুহাম্মদিন ওয়া আলিহি ওয়া সাহবিহি اجمعين ওয়াল হামদুলিল্লাহি রাব্বিল আলামিন আল্লাহু আল্লাহু আ'লা